சங்கீதம் சங்கீதம் எண்பத்தி எட்டு ரெண்டு செவியை சாய்த்தரலும் என் விண்ணப்பம் உமது சமூகத்தில் வருவதாக நான் இரவும் பகலும் உமை நோக்கி கூப்பிடுகிறேன் என் விண்ணப்பம் உமது சமூகத்தில் வருவதாக நம்முடைய விண்ணப்பம் போய் ஆண்டு சமூகத்துல போய் சேரணும் போய் சேரும் போது வரும் சங்கீதம் கூப்பிடுகிறேன் காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும் அப்ப டெய்லி நம்முடைய விண்ணப்பம் காலையில எங்க போய் சேரணும் அவருக்கு முன்பாக போய் சேரணும் அனைத்து என் விண்ணப்பம் உமது சமூகத்தில் வருவதாக சொல்லிட்டு சொல்றான் நான் உன்னை நோக்கி கூப்பிடுகிறேன் காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும் ஒவ்வொரு நாள் காலையிலயும் நம்முடைய விண்ணப்பம் யாருக்கு முன்னால போய் சேரணும் தேவனுக்கு முன்பாக போய் சேர்ந்தா அவர் அதுல தமக்கு சித்தமானதெல்லாம் நெஞ்சுட்டே இருப்பாரு ஓகே பண்ணிகிட்டே இருப்பார் அவர் கட்டளை இட்டுக்கிட்டே இருப்பார் இன்னைக்கு நம்ம காலையில என்ன விண்ணப்பம் கொண்டு போய் சேர்க்குறோமோ நம்ம விண்ணப்பம் ஏறெடுக்கிறோமோ அது அவருடைய சமூகத்துக்கு முன்பாக வரும் ஒவ்வொரு மகனும் ஒவ்வொரு மகளும் ஒவ்வொரு தெய்வனுடைய பிள்ளைகளும் என்னென்ன விண்ணப்பம் பண்ணுறாங்க அவங்களுடைய விண்ணப்பம் எப்படிப்பட்டதாக இருக்கு நம்மளில் ஒரு விண்ணப்பம் பண்ணுறதே இல்லை அது பாட்டு கெளம்பி அது பாட்டு போயிட்டே இருக்கும் யாக்கோ சொல்லப்பட்டது போல ஒரு விண்ணப்பம் விண்ணப்போ நீங்கள் சண்ட விண்ணப்பின சித்திக்கிறது இல்லை ஆனால் இங்கே எஸ்ராயனாகிய ஏமான் சொல்கிறான் இது தாவிதின் சங்கீதம் அல்ல எஸ்ராயனாகிய ஏமானின் சங்கீதம் ஏமான் வந்து அருமையான பாட்டு பாடுற சங்கீதம் பாடுறவனுக்கு பதினாலு பிள்ளைகள் இருந்துச்சு பதினாலும் எப்படி பாடகர்கள் தான் அவன் வந்து இப்போ சொல்கிறான் என் விண்ணப்பம் உமக்கு உமது சமூகத்தில் வருவதாக அடுத்து சொல்கிறேன் என் விண்ணப்பம் காலையிலே உங்களுக்கு முன்பாக வரும் வந்து சேரும் அப்போ நம்முடைய விண்ணப்பங்கள் இந்த நாட்களில் நல்லா கரெக்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் அங்கே போய்டும் ஆண்டருடைய பரலோகத்தின் கதவை நெஞ்சிரும் ஆண்டவருடைய வீட்டு கதவை தட்டும் காலையிலே விண்ணப்பங்கள் போய் சேரும் இன்னைக்கு நம்முடைய விண்ணப்பங்கள்லாம் போயிருக்கா காலையிலே போயிருச்சா நாலு மணிக்கு போயிடுச்சா ஏழு மணிக்கு போயிடுச்சா இல்லை இங்கே வந்த பிறந்தான் போச்சா பத்து மணி ஜபத்தில் போச்சா எட்டு மணி ஜபத்தில் போயிச்சா இல்ல இங்க வந்து இப்ப தான் பத்திரிக்கை மேல போய்கிட்டு இருக்கா யோசிச்சு பாருங்க நம்முடைய விண்ணப்பங்கள் ஆண்டவுடைய சமூகத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்துருச்சா அதனால ஏசாயா விஷயத்தில் விஷயத்தில் கத்திர சொல்கிறார் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் விண்ணப்பங்கிறது ஒரு அப்ளிகேஷன் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ற ஒரு தன்மை ஜபத்தில் அது ஒரு போர்ஷன் ஜபங்கிறதுல அது ஒரு வித்தியாசமான ஒரு கெஞ்சுகிற ஒரு அனுபவம் வேண்டிக் ஒரு அனுபவம் ஜபங்களோடும் விண்ணப்பங்களோடும் ஸ்தோத்திரங்களோடும் வாசிங்க அது எங்கே இருக்கு பிலிப்பியர் அது இல்லையா நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் எல்லாவற்றோடு சேர்த்து தெரியப்படுத்துங்கள் அப்படி நம்முடைய விண்ணப்பத்தை கத்திரும் அதனாலதான் சொல்றான் என்னுடைய விண்ணப்பம் உங்களுக்கு முன்பாக வருவதாக உங்களுடைய சமூகத்தில் வருவதாக ஆண்டோடைய சமூகத்தில் போய் நம்முடைய விண்ணப்பம் சேரும் போது அதுக்கு ஓகே பண்றாரு ஒவ்வொரு நாளும் காலையில என்னுடைய விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும் அவனே சொல்றான் என்னுடைய விண்ணப்பம் எல்லாம் காலையில் ஒவ்வொரு நாளும் காலையில உங்களுடைய சமூகத்தில் வரும் ஆண்டவர் அப்போ அதுக்கு அவருக்கு வந்து கிராண்ட் பண்றாரு இன்னைக்கு என்னென்னலாம் கிளியர் ஆகணுமோ அதெல்லாம் கிளியர் பண்ணிடுவார் காலையில் எந்திரிச்சோடனே நீங்க இன்னைக்கு உள்ள ப்ரோக்ராம் உங்க மனசுல இருக்கிற ப்ரோக்ராம் எல்லாம் கத்துடைய பாதத்தில் என்ன செய்யணும் வைக்கணும் இன்றைக்கி இவரை சந்திக்கணும் இன்றைக்கி இவரை சந்திக்கணும் இந்த இடத்துல நான் போகும்போது இந்த காரியம் வாய்க்கணும் இந்த மனுஷன சந்திக்கணும் இன்றைக்கி ஒவ்வொரு அவங்களுடைய இருதயத்தை இன்னைக்கு அமைதியை தாரும் வேலை சிலங்களில் ஒரு வளர்ச்சி அப்படி இனிமேல் ஆண்டுடைய சமூகத்தில் நம்மளோட விண்ணப்பத்தை அப்படியே என்ன செய்யணும் வைக்கணும் அப்படி வைக்கும்போது அந்தந்த நேரத்தில் அந்தந்த காரியம் என்ன செய்யும் அருமையாக வாய்க்கும் அதில் இருக்கிற விசாச போராட்டம் அதில் இருக்கிற மனுஷ போராட்டம் அதில் இருக்கிற பொறாமை அதில் இருக்கிற எதிர்ப்பு இதெல்லாம் ஒன்று ஒன்றா நம்முடைய விண்ணப்பம் போய் சேரும்போது நினஞ்சுக்கிட்டே இருக்கும் அடிபட்டுக்கிட்டே இருக்கும் அதுக்கு எதிர்ப்புகள் எல்லாம் கத்திய ஆவியானவர் உடனே ஒரு தூதனை அனுப்புவார் அந்த விண்ணப்பம் வந்த உடனே அதுக்கு பரிகாரம் அந்த கூப்பிடுதலின் சத்தத்துக்கு ஏசாயில் வசிங்க உன் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்ட உடனே உருக்கமாக இறங்கி முப்பதாம் அதிகாரம் பத்தொம்பதாம் வசனம் அவர் உருக்கமாக இறங்கி கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருள்வார் கொஞ்ச நேரம் ஜோ பண்ணுவோம் நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாம் கத்திரிய சமூகத்தில் வந்து சேரணும் நம்முடைய விண்ணப்பங்கள் ஆண்டுடைய சமூகத்துல போய் சேரணும் ஆண்ட சமூகத்தில் வரும் நம்ம நம்முடைய விண்ணப்பங்கள் எல்லாம் இந்த நாட்களில் போய் சேர்ந்து அந்த விண்ணப்பத்தை கத்தர் கேட்டு நம்ம என்னென்ன காரியங்களுக்கு மாம்சீக காரியமோ உலக காரியமோ பிள்ளைகளுடைய காரியமோ ஆன்மீக காரியமோ விசுவாச காரியமோ எதெல்லாம் நம்முடைய விண்ணப்பங்கள் ஏறெடுக்கிறோமோ ஒரு மனுஷன் ஒரு செகண்ட் அழுதான் உடனே அவனுடைய கத்தர் கேட்கிறாரு உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் ஒரு தேவனுக்கு ஒரு உலோகத்துல கோடிக்கணக்கான ஜனங்கள் மத்தியில ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய விண்ணப்பத்தை கேட்க சக்தி இருக்கும்னா நிச்சயமா அவருடைய பிள்ளைகளாகி நம்முடைய விண்ணப்பத்தையும் அவர் நினைசிறார் கேட்கிறார் இதுவரை நாம் பண்ணின ஏறடுத்த எல்லா விண்ணப்பங்களும் கத்தரைய சமூகத்துல போய் சேர்ந்திருக்கு அவைகளுக்கு எல்லாம் பதில் கொடுக்கணும் நம்முடைய விண்ணப்பங்கள் ஒவ்வொரு நாளும் கத்தரைய சமூகத்தில் போய் சேரணும் அப்படிப்பட்ட ஒரு விண்ணப்பத்தின் ஆவியை கத்திர நாட்கள் நமக்கு தரமுடியா ஜோமன்வோம் கச்சாவே விண்ணப்பத்தின் ஆவி எங்கள் மேலே இறங்கட்டும் எங்கள் விண்ணப்பம் உமுடைய சமூகத்தில் வந்து சேருவதாக ஒவ்வொரு நாள் காலையிலும் கச்சா எங்களுடைய விண்ணப்பம் உங்களுக்கு முன்பாக வருமானவரே ஓ எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர மாம்சமான யாருடைய ஜபத்தை கேட்கிறவர கூப்பிடலின் சத்தத்தை கேட்டவுடனே மருவத்துரு அருளுகிற தெய்வமே இன்றைக்கு இந்த பகல் நாங்கள் சபையாய் பண்ணுகிற விண்ணப்பங்கள் உண்டைய சமூகத்தில் வந்து சேரட்டோம் விண்ணப்பங்களின் விண்ணப்ப முடிய விசிகள் குடும்பங்கள ஊர்கள யார் மேல விண்ணப்பங்களின் மேலும் விண்ணப்பங்களின் ஊற்ற மனைவி பிள்ளைகள் உள்ளவங்க திருந்தணும் சரிப்படணும் அப்படின்னு ஜபிக்கிறத விட வீட்டில் உள்ளவங்க எல்லாம் விண்ணப்பங்களின் நிரப்பப்படணும் விண்ணப்பத்தில் ஜபாவி உட்கார்ந்துட்டான புத்தி தெரிஞ்சிடும் தனித்தனியே ஸ்திரீகள் தனியே தனித்தனியே இல்ல அங்க பிரச்சனையை முடிஞ்சு போயிடும் சண்டை போடுறதுக்கு நேரம் இருக்காதுல்ல தேசம் புலம்பிக் ஒவ்வொரு வம்சமும் புலம்பும் அவர்கள் அவர்கள் அவர்கள் ஸ்திரீகள் தனியையும் சீமைய குடும்பத்தா தனியையும் அவர்கள் ஸ்திரீகள் தனியையும் மற்ற உண்டான சகல குடும்பங்களிலும் ஒவ்வொரு குடும்பத்தின் மனுஷன் தனித்தனியையும் அவர்களுடைய ஸ்திரீகள் தனித்தனியையும் புலம்புவார்கள் தெளிவா இருக்கு பாருங்க தேசம் புலம்பும் வம்சம் குடும்பம் புலம்பும் அவருடைய ஸ்திரீகள் புலம்புவார்கள் அடுத்து சகல குடும்பங்களிலும் ஒவ்வொரு குடும்பத்தின் மனுஷர் தனித்தனியையும் நினைச்சுவாங்க புலம்புவார்கள் அப்ப தனி ஜபம் வந்துருச்சு குடும்ப ஜபம் வந்துருச்சு கோத்திர ஜபம் வந்துருச்சு வம்ச ஜபம் வந்துருச்சு தேசம் முழுவதும் ஜபிக்கிற ஒரு தன்மை புருஷன் தனியா ஜபிக்க ஆரம்பிச்சிருவாங்க மனைவி ஜெபிக்க ஆரம்பிச்சிருவாங்க மொத்தமாக உட்காந்து ஜபம் பண்ணுவாங்க டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஜபிக்க ஆரம்பிப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு ஜபம் ஆவி கத்தர் கிருபினால் இந்த வசனத்தை இந்த நாட்களில் நம்முடைய சபையில ஊழியர்கள் விசுவாசிகள் எல்லாருக்குள்ள கத்தர் நிறைவேற்ற போராடி ஜோம் ஆண்டவரே இந்த அனுபவம் வேணுமே தேசம் புலம்பட்டும் தேசம் ஜெபிக்கட்டுங்க தாவே வம்சம் ஜெபிக்கட்டுங்க தாவே ஜபிக்க ஜபிக்க தாவே குடும்பங்கள் ஜபிக்க மனுஷர்கள் ஒவ்வொரு ஊழியர்களும் ஊழியர்களும் தனித்தனியாய் ஊழியர்களும் அன்பரே குடும்பம் குடும்பமாய் விசுவாசிகளும் தனித்தனியாய் விசுவாசிகளும் ஓ போராடுகிற அந்த நாட்கள் வரட்டுமாண்டவரே மனுஷர் தனித்தனியையும் சகோதரிகள் தனித்தனியே தேசமும் கஜாவே குடும்பங்களும் கஜாவே குடும்பம் குடிகள் உண்டு நாத்தான் குடும்பம் உண்டு சீமையின் குடும்பம் உண்டு நான் அதுக்கு தான் சொன்னேன் உங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாம் ஜபிக்கிறத விட ஜபாபிலாம் நிரப்பப்படும் சீமையாரு சீமையாரு தாவித அவன் குடும்பத்தின் ஊழியர்கள் அடுத்து தீர்க்கதரிசிகள் அடுத்து குற்றம் சாட்டப்பட்ட நியாயப்பட்ட சிம அவரம் ஜபிக்க ஆரம்பிச்சது அப்போ இப்போ ஜபாபி வரும் பொழுது எல்லாருக்கும் எவ்வளவு லோ ஸ்டேஜ்ல இருந்தாலும் இந்த ஜபாவி வரும்பொழுது வாழ்க்கை மாறும் கத்திர அப்படிப்பட்ட ஒரு விண்ணப்பத்தின் ஆவியை அனுப்ப மறுபடியும் போராடுவோம் நல்ல ஜோ பண்ணுங்க வாழ்க்கை மாறும் குடும்பம் மாறும் சபை மாறும் மாறும் எல்லாம் தெய்வம் செய்வார் கச்சாவே ஒவ்வொரு சகோதரிகள் மேல புருஷன் மேல மனைவி மேல சகோதரர் மேல பிள்ளைகள் மேல வாலிபர்கள் மேல ஊழியர்கள் மேல பெற்றோர்கள் மேல வயோதிபர்கள் மேல கச்சாவை பின்மாற்ற குடும்பங்கள் மேல கச்சாவே அபிஷேகம் பெறாதவர்கள் பெற்றவர்கள் கீழ்படியாதவர்கள் தூரமாய் போனவர்கள் யாரா இருந்தாலும் தூஷிக்கிறவர்கள் எல்லாரையும் விண்ணப்பங்கள் சீம குடும்பத்தின் மேல பல அணு விண்ணப்பங்கள் ஊற்ற சோர்ந்து விடாய்த்து பின்மாரி துன்மார் கழுவாய் துணிகரமாய் விழுந்து போய் தூஷித்து அணுவே பல விதங்களில் நியாயத்திற்கு நாமத்தில் விண்ணப்பங்களின் ஆவி ஊற்றப்பட மக்கரக்கரமக்கி தெய்வமே விண்ணப்பங்களின் ஆவி கிருமையை ஆவி ஓற்றுவேன் என்று சொன்னேன் அந்த தீர்க்க தரிசனம் எங்களுடைய சபையில இந்த நாட்களில நிறைவேறுவதாக சபைக்குள்ள திற்கு தரிசனம் எங்க சபையில நிறைவேறட்டும் எங்க சபையில் நிறைவேறட்டும் எங்களுடைய சபையில் நிறைவேறட்டும் இந்த நாட்களிலே நிறைவேறட்டும் Hallelujah Hallelujah Hallelujah Hallelujah Hallelujah Rikka bala bala bala bala bala Amen Wenda நிறைவேறுதலை நம்முடைய சபையில் இந்த நாட்கள் அதுபோல பேதவுக்குள்ள ஒரு மனம் திரும்புதலை கட்டளையிட்டு கத்திரவனை கொண்டார் ஆனா யூதாசுக்குள்ள மனம் வர முடியாதபடி அவனை விசுவாசி எடுத்துக்கொண்டான் அதனால் கத்தறந்த நாட்கள் நம்முடைய சபையில் உள்ள யாரெல்லாம் பின் மாற்றத்தில் இல்லாவிட்டால் மறுதளிப்பில் இல்லாவிட்டால் தேவனுக்கு வேறு விதங்களில் பயணப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களை பேரவுக்கு ஒரு உணர்வை கொடுத்து திருப்பினது போல கத்தர் அந்த ஜனத்தை என்ன செய்யணும் திருப்பணும் இல்லாவிட்டால் அவங்க அப்படியே போய் நெடுக்க போய் யூதாசம் மாறிடுவாங்க அவங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் வந்து அப்படியே போய் பின் மாறி போயிட்டா அதனால் என்ன பிரயோஜனம் அவங்கள ரட்சித்ததுனால பிரயோஜனம் இல்லை அபிஷேகத்ததுனால பிரயோஜனம் இல்லை ஊழியத்தில் கொண்டு வந்ததுனால பிரயோஜனம் இல்லை எல்லாமே ஓடுனது ஓடுகிறது எல்லாமே நேரம் வெறுதாவாய் போயிடும் அதனால கத்தர்ந்த நாட்களில் பேதர்வுக்கு இறங்கி அவனுக்காக மனஸ்தாபப்பட்டு அவனை மனஸ்தாபத்துக்குள்ளே கொண்டு வந்து அவனை திரும்பி இழுத்து கொண்டது போல நம்முடைய சபையில் உள்ளதான சோர்ந்து போன விடாய்த்து போனேன் பின்வாங்கி போன ஜனங்கள் ஊழியர்கள் எல்லாரையும் ஒரு வீசை கத்தர் மறுபடியும் அன்றைக்கு திபோரியா கடற்கரையில் போய் பேதறிவை அழைத்தது போல நம்முடைய ஜனங்களை மறுபடியும் ஒரு விஷயம் இழுத்துக் கொள்ள முடியா போராடுவோம் விசுவாசிகள் குடும்பங்கள்ல யார் யார் பின்வாங்கி போயிருக்கிறார்களோ பின்தங்கி இருக்கிறார்களோ தெய்வீகத்தில் விசுவாசத்தில் கத்தாவே யாரெல்லாம் விலகி போயிருக்கிறார்களோ கத்திர அவர்கள் எல்லாம் சந்திக்க முடியா சுபிக்கிற மாண்டவரே ஹலலுயா பின்தங்கி போய் கத்தாவே விலகி போய் நிக்கிற ஒருவரையும் விட கூடாது கத்தாவே பேதறிவுக்கு ஒரு மனஸ்தாபத்தை குடுத்தீரே கத்தாவே பேதறிவுக்கு ஒரு மனம் திரும்பல குடுத்தே கத்தாவே வணங்க சென்று அழுதானே அது போல எங்களுடைய உடைய பக்கம் திருமணமே அவர்களை விடக்கூடாது தோல்வியில விடக்கூடாது விழுகையில விடக்கூடாது பின்மாற்றத்தில் விடக்கூடாது உலகத்தில் விடக்கூடாது மாம்சத்தில் விடக்கூடாது ஓ பொல்லாத வல்லமையை கையில விடக்கூடாது யாரெல்லாம் சோர்ந்து விடாய்த்து தோர்ந்து இருக்கிறார்களோ கத்தர் அவர்களோடு இடைபடுமப்பா தெய்வம் அவர்களோடு இடைபடுமப்பா உணர்த்துமப்பா இழுத்துக் கொள்ளுமப்பா கண்ணீரோடு உங்களுடைய பாதத்துல வந்து விளக்கத்திலாய் அருள் செய்யுமப்பா அலலுயா அலலுயா Hallelujah ya bala bala bala bana antidani anga dani kabani karamani arabani aka samana Hallelujah ri bala bala bala bala ya bala maka da manaka tidaka manaka tidaka namanya Allure சிந்திக்கிறது அடிக்கடி சிக்கிறதுியம்ழைப்பு ஒரேசு அவ சுத்திட்டுந்துக்கம் கிடைச்சது ஒருத்தனுக்கு என்ன கிடைக்கல இறக்கம் கிடைக்கலை நான் அடிக்கடி சிந்திக்கிறேன் அடிக்கடி உங்களுக்கு மத்தியில் கூட பேசியிருப்பேன் அந்த விஷயம் வந்து ரொம்ப யோசிக்கணும் ஒரே இயேசு கொடியே இருந்தவங்க தான் ரெண்டு ஒரே அழைப்பு தான் ரெண்டு ஒரே சிஓன் அப்படி தான் வந்தார் ஆனால் பாருங்கள் ஒருத்தன் ரெண்டு பேருக்குலேயும் வந்தது உண்மை ஆனால் ஒருத்தனை மட்டும் இழுத்துக்கிட்டார் ஒருத்தனை அப்படி விட்டுட்டார் அது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா பதினொன்னு இருபத்தி ரெண்டு விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார் விழுந்தவர்களிடத்துல கண்டிப்படைய மனச நம்ம விளங்கிக் கொள்ளவே முடியாது அதனாலதான் நிக்கிற போகாதபடி எச்சரிக்கையா இருக்க ஜபம் புருஷனோ மனைவியோ நம்முடைய பிள்ளைகளோ நம்முடைய ஊழியர்களோ கண்டிக்கப்படக்கூடாது கருவை மறுபடியும் ஒரு விஷயம் நிச்சயணும் போயிட்டாங்க அவர் கோணலாக்கினதை ஒருவன் செவ்வையாக்க முடியவே முடியாது அவர் கையை ஒருத்தனை கழுவிட்டார்னா அது உன் புருஷனோ மனைவியோ உன் பிள்ளையோ கொட்டியோ ஊழியக்காரனோ யாரோ அவர் கையை கழுவிட்டார்னா முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போன கேஸ் அது அப்படி போகவே கூடாது கத்தருடைய இறக்கங்கள் நமக்கு கிடைப்பதாக அப்படி தான் சங்கீதத்தில் வசிக்கிறோம் உங்களுடைய எங்களுக்கு நேரிடுவதாக அசிங் உடைய இறக்கங்கள் எங்களுக்கு நேரிடுவதாக எங்க இருக்குன்னு தெரியல இறக்கங்கள் எங்களுக்கு நேரிடுவதாக சரி விடுங்க தெரியலன்னு விட்டுருங்க அதனால நமக்கு ஆண்டவுடைய இறக்கங்கள் கிடைக்கணும் பேதருவ தேடி போனாருங்க மறுதளிச்சு போயிட்டான் அவனை தேடினாரு தேடி அவனுக்கு மீனையும் இதெல்லாம் பொறிச்சு வச்சுட்டு எங்கே உட்காந்துருக்காரு கரையில் உட்காந்துருந்தாரு அவருடைய இறக்கங்கள்னால் அது அளவிட முடியாதது கிடைச்சிருச்சா ஆ இறக்கங்கள் நேரிடுவதாக வாசிங்க பாபம் கிடைப்பதாக ஆஹ் நான் பிழைத்திருக்கும்படி உங்களுக்கு இறக்கங்கள் எனக்கு கிடைப்பதாகும் நூற்றி ஆ நூற்றி பத்தொம்போது இன்னொரு இடத்துல நான் சொன்ன வார்த்தை இருக்கலாம் சரி எனக்கு என்னன்னா நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் பாருங்க இத்தனை வருஷம் சபையில இருந்து சத்தியத்திலிருந்து அபிஷேகம் பெற்று அப்படியே ஒன்று ரெண்டு அப்படியே டவுன் ஆகிட்டே போகுது இப்படி விடக்கூடாது வாலிபமோ வயதீபமோ பலவீனமோ சுகவீனமோ எல்லாரையும் கத்தர் பேதர்வை இழுத்த தெய்வம் நம்முடைய குடும்பம் முழுவதும் என்ன செய்யணும் எழுத்துக்கொள்ளணும் ஜெபிக்கலாமா பின்வாங்கி விடாய்த்து சோர்ந்து அவன் சுத்தமாக மீன் பிடிக்கவே போயிட்டாங்க லைனை மாத்திட்டான் ஆனாலும் தெய்வன் அவனை என்ன செய்யல விடல அது போல தேவனை விட்டு எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் அவருடைய கண்கள் அவர்களை தேடி பிடித்து மறுபடியும் போல இழுத்துக்கொள்ள முடியாது இரக்கம் காட்டினுடைய விசுவாசிகள் ஊழியர்கள் குடும்பங்கள் எல்லாவற்றுக்கும் இறக்கம் காட்ட முடியா ஜபிக்கிறோம் அவர்களை அப்படியே விடக்கூடாது கச்சாவே சோர்ந்து போய் விட்டுவிடாதே ஐயா நீர் அவர்களை விட்டுவிடாதே நீர் இழுத்துக்கொள்ளும் உமக்கு பின்னே ஓடி வரட்டும் எங்களுடைய கச்சாவே சகோதரிகள் சகோதரர்கள் பிள்ளைகள் வாலிபர்கள் யாரும் கச்சாவே மூட்டு போய்விடக்கூடாது கச்சாவே கண்டிப்பை காட்டாதே என் தயவை காட்டும் எங்களுடைய ஜனங்களுக்கு கிருபை கிடைக்கட்டும் இறக்க நேரிடட்டு ஜனத்துக்கு தயவு காட்டிருக்க முடியா ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஆம அதுபோல நம்முடைய ஜனங்களுடைய வீடுகள்ல தொழில்கள்ல வாழ்க்கையில எந்தெந்த பகுதியில ஏதாவது அறியாமலோ அறிந்தோ தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது சாபங்கள் இருக்குமானால் அதை தேவன் என்ன செய்யணும் மாற்றணும் அது சாபமாய் இருந்ததை ஆசீர்வாதமாக என்ன செய்யணும் மாற்றணும் வாசிங்க சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தெய்வம் நம்முடைய தெய்வம் அது எந்த சாபமாக இருக்கட்டும் அது புறஜாதிகள் போட்ட சாபமாக இருக்கட்டும் இல்லை நம்முடைய புத்தினத்தினாலும் அந்த சாபமாக இருக்கட்டும் இல்லை தேவனே எந்த எந்த காரியத்தின் நிமித்தம் எப்படி வந்தாலும் சரி अपणुवासी चीक्रमसी दर्शन पुस्तक वासी साप ना उन्हीं आशीर्वाद माच पड़ोम इवती मूण अंजा உன் கொடுக்க தேவனாகிய கத்த பிளே கொடுக்காகிய கத்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசிர்வாதமாய் மாற பண்ணினார் அதான் தேவனுடைய வேலை நமக்குள்ள எதெல்லாம் சாபமா இருந்துச்சோ அதெல்லாம் கத்தர் இந்த நாட்கள் வேண்டும் நீங்கள் என்னவென்றால் போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரச்சிப்பேன் புறஜாதிகளுக்குள்ளே நீங்கள் சாபமாக இருந்தீர்கள் இப்போ ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன்னு சொல்கிறார் அப்போ இதில் இருந்து என்ன விளங்கிக்கொள்கிறேன்னா சாபமாக இருந்தவர்களை ஆசீர்வாதமாக மாற்றக்கூடிய சக்தி தெய்வத்துக்கு உண்டு அதனால் நம்முடைய ஜனங்கள் மேலே ஏதாவது சாபங்கள் இருக்குமானால் கத்துறதை மாற்றணும் இந்த வசனத்தின் அடிப்படையில் மாற்றணும் வேறு வசனங்கள் இருக்கா வேற வசனங்கள் இருக்கா ஞாபகம் இருக்கா நியாயாதிபதிகள்ல அந்த தாய் சபித்தாள் அடுத்த அதே தாய் என்ன செய்கிறா ஆசீர்வதித்தாள் பதினேழு ரெண்டு அவன் யார் உன்னிடத்தில் இருந்து என்ன செய்யுது விசுவாசிகள் குடும்பங்கள்ல தொழிலில் ஒரு சிலருக்கு சாபம் இருக்குது சில குடும்பங்களில் விவாகமாகாத ஒரு சாபம் இருக்குது சில குடும்பங்களில் பிள்ளை இல்லாத ஒரு சாபம் சில குடும்பங்களில் ஒன்று விவாகம் ரெண்டாவது பிள்ளை இல்லாதது ரெண்டாவது தொழில் சில குடும்பங்களில் அந்த குடும்பங்களில் பாருங்கள் எந்த பிள்ளைகளும் சேர்ந்து வாழாது மொத்தம் வண்டா ஐவாஸ் அடுத்த வண்டா ஐவாஸ் அடுத்த வண்டா யூவாஸ் அப்படி வறு ஊசியாக போய்கிட்டே இருக்கும் அதாவது அந்த குடும்பங்கள் என்ன செய்யக்கூடாது வாழ அனுமதிக்கப்படாது இது ஒரு சாபம் சில குடும்பங்களில் பாருங்கள் கண்டினியூ வியாதி அந்த வியாதியிலே தான் அவங்க வாழ்க்கை என்ன முடியும் இப்படி இருக்குது சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா கேவலம் நிந்தை அவமானம் கெட்ட பெயர் எப்போ பார்த்தாலும் அப்படி இப்படிப்பட்ட சாபங்கள் உண்டு ஈவன் உங்களியக்காரங்க மேலே கூட இப்படிப்பட்ட சாபங்கள் உண்டு எதவோ புத்தீனத்தில் எங்கேயோ ஊழியத்தில் எதையாவது தலையை போட்டு இழுத்து அது எதா மாறிடும் சாபமாய் மாறிடும் ஊழியக்காரங்கன்னொன்னே எக்ஸமிஷன்லாம் கிடையாது அது எங்கேயோ போய் நம்முடைய அறியாமையில் அந்த மிஞ்சின காரியங்களில் மிஞ்சின பெரிய காரியங்களில் தலையிடும்போது நெஞ்சிடும் பட்டுன்னு மாட்டிடும் பிரமாணத்தை மீறும்போது நடத்திப்புக்கு மீறும்போது பட்டு பட்டுன்னு இடிச்சிட்டு போயிடும் அது ரொம்ப கஷ்டம் அது அப்படி இருந்தாலும் அதை கத்த என்ன செய்யணும் கிருபையாய் மாற்றணும் அதனால் புற ஜாதிகளுக்குள்ளே நாம் எப்படி சாபமாக இருந்தோமோ அதே இடங்களில் கத்த நம்ம ஆசீர்வாதமாய் இன்னும் ரெண்டு மூணு வசனம் இருக்குது உங்களுக்கு ஒருத்தருக்கும் தெரியல இருக்கா சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற காரியங்கள் சரி இல்லை நான் விடுங்க உங்கள் கண்டிப்பாக தேட வேண்டாம் நம்ம ஜபத்தில் வைப்போம் எந்த குடும்பத்தில் எந்த சாபமா இருந்தாலும் இயேசுவின் ரத்தத்தினால என்ன செய்ய முடியும் அதான் சொல்றாரு நான் என்ன செஞ்சத்துக்கு கொல்லப்பட்டீர்களே அந்த இயேசுவின் ரத்தத்தை செலுத்தும் போது அந்த சாபத்தின் கரையை மாறி இயேசுவின் கரையன் கூடியிரு சிலுவையிலே நமக்காக சாபமாகினார் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து மீட்டு இப்ப இருக்கிற சாபத்தை நம்ம என்ன செய்யணும் மீட்கணும் மீட்கப்படணும் அதனால் சரியாக ஜோம் பண்ணணும் அப்படி ஜெபிக்கும்போது அந்த சாபம் மாறும் சாபம் மாறும்போது தானாக பிள்ளைகளுக்கு கல்யாணம் கிளியராகிடும் பிள்ளைகள் குழந்தை உண்டாயிரும் வேலையில் தொழிலில் விருத்தி உண்டாயிடும் வியாதி விலகிடும் விசாசு போராட்டம் போயிடும் தடைகள் மாறிடும் இதெல்லாமே இந்த சாபம் போகும்பொழுது இதெல்லாம் என்னை செஞ்சிடும் அடிச்சிட்டு போயிடும் ஜோ பண்ணுமா எல்லாரும் நம்ம யாராவது சபிச்சா என்ன சொல்லுவோம் காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது அப்படித்தானே சொல்றோம் காரணம் சாபம் தங்காது ரைட்டு காரணத்தோடு போட்டான் சொல்லுங்க சொல்லுங்க நாக்கில் கருப்பு இருந்தா அந்த ஆள் சொன்னா கருணாக்கு பளிச்சிருங்க பைபிள்ல வாசிங்க அந்த வசனம் காரணம் சாபம் தங்காதே நீதிமொழিলা நீதிமொழி 26 2 சத்தமா சொல்லு அப்டா எல்லாரும்க்கு தெரியும் 26 2 அங்க மைக்கல சென்னா போவோம் அடிக்கலான் குருவி அழிந்து போவ போவது போலும் தகிவிலான் குருவி பறந்து போவது போலும் காரணமில்லாமல் இட்ட சாபம் தங்காதே காரணமில்லாமல் இட்ட சாபம் தங்காதே கரெக்ட் தானா சரி அவன் மேல் பலித்ததுன்னு ஒரு வசனம் இருக்கு அதே அந்த சாபம் அவன் மேல் பலித்தது அப்படின்ட்டு தங்காது ஆனா இந்த சாபம் பலித்தது அப்படின்ட்டு இருக்கு அதே என்னது அப்போ காரணத்தோடு போட்டா சாபம் என்ன செய்யும் எங்க இருக்கு இந்த வசனம் ராஜாக்கள்லையா ஒரு வசனம் இருக்கு இந்த இவனுடைய காலத்தில் உள்ள இந்த சாபம் அவனுக்கு வந்து பளித்தது சாபம் பழித்ததுன்னு இருக்கு இது ஒரு முக்கியமான பிரசங்கம் அது டைம் கிடைக்கும்போது ஆவியான பேசுவேன் எரோபியம் என்றே சாபம் பளித்தது எங்கே இருக்கு ஏதோ ஒரு அதிகாரம் கடைசி வசனம் நினைக்கிறேன் எங்கே இருந்தாலும் எடுங்க அப்படி இல்லையா தெரியுமா இந்த வசனம் இந்த சப்ஜெக்ட் நீங்கள் சாபம் சப்ஜெக்ட் இன்னும் நான் பிரசங்கத்தில் கொண்டு வரல இன்னும் ஏ நியாயாதிபதிகள் ஒன்பதாம் அதிகாரம் நான் உங்களை ராஜாக்களை ஏதோ திருப்பி விட்டேன் ஆ நியாயாதிபதிகள் ஒன்பது எல்லா புல்லாப்பையும் தேவன் அவர்கள் தலையின் மேல் திரும்ப மடி செய்தார் குமாரன் யோதாமின் சாபம் அவர்களுக்கு பளித்தது பழித்தது ஒருத்தம் போட்ட சாபம் பழித்தது மகன் யோதாம் போட்ட சாபம் பழிச்சிருச்சு அவனுக்கு அது பயங்கர வேதனையாக இருந்துச்சு அவன் ஒரு சாபத்தை போட்டான் கெரிசி மலையின் உச்சியில் நின்று அவன் சாபத்தை போட்டான் சரி அப்போ இந்த சாபம் பளித்ததுன்னு இருக்குது சாபம் தங்காதுன்னு சாபத்தை கத்தறி எப்படி மாற்றுறாரு ஆசீர்வாதமாய் மாற்றுறார் கொஞ்ச நேரம் ஜோமில்லாமா சில இடங்களில் உள்ள சில ஊழியங்களில் உள்ள வியாதி சில இடத்துல சில இடங்களில் ஊழியம் செய்யும்போது சில வியாதி பாதிக்கும் சில இடங்களில் ஊழியம் செய்யும்போது சில போராட்டம் சந்திக்கும் சில குடும்பங்களில் சில சூழ்நிலைகளில் சில பாதிப்பு உண்டாகும் அதெல்லாம் ஒவ்வொரு விதமான மனவேதனைகளுடைய உற்சகமாக கூட என்ன செய்யலாம் இருக்கலாம் ஜோம் ஒன்றுமா மேலே ஜீவியத்தின் மேலே பிள்ளைகள் மேலே குடும்பத்தின் மேலே தொழிலின் மேலே எந்த இடங்களில் சாபம் இருக்குமாய் மாற்றப்பட முடியாத எல்லாரும் போராடி பலிக்க கூடாதப்பா சாபங்கள் தங்க கூடாது ஆண்டவரே என்னென்ன குடும்பங்கள் மேல சாபங்கள் இருக்கோ அந்த சாபங்கள் மாறி அந்த குடும்பங்கள் ஆசீர்வாதமாய் மாறட்டுமே ஆசீர்வாதமாய் மாறட்டுமே தெய்வம் சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவரவோ எங்களுடைய சாபங்களுக்காக நீர் சாபம் என்று எழுதியிருக்கிறது தெய்வம் எங்களுடைய சாபங்களுக்காக சாபமாகி அந்த ஒரு மரத்தில தூக்கப்பட்டப்பா குடும்பத்தின் மேல எந்தெந்த பிள்ளைகள் மேல எந்தெந்த தொழிலின் மேல யார யார் யாருடைய ஊழியத்தின் மேல கத்தாவே சரீரங்களிலிருவையாய் நல்ல ஜபத்துல இன்னைக்கு ஒரு குடும்பத்தில் இருக்கிற சாபமாவது மாறணும் ஒரு தேவைய பிள்ளை ஒன் இன்பு ஜோமன் எத்தனை கிடைச்சது சொல்லுங்க கிடைச்சது ஒண்ணு ரெண்டாவது யாருக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா ஒருத்தன் வந்திருந்தான் வாலிபன் ஒருத்தன் வார்த்தைகளால் என்னன்னா இருதயம் துருத்திகள் கிழிஞ்சு போற மாதிரி ரெடியா இருக்குண்ணா கத்தரைதான் இறக்கம் செஞ்சாரு அதனால நம்ம இப்ப இப்ப நீ போட்டுற முழங்கால் போட்டு நீ கத்திர கத்துல உனக்குரிய சாபமும் போயிடணும் பக்கத்தில் இருக்கிற ஆளுடைய சாபமும் போயிடணும் விசுவாசிகள் குடும்பத்தில் ஒரு குடும்பத்தினுடைய சாபம் போகணும் சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தெய்வத்தினுடைய பாதத்தில் நாங்கள் சபையாய் வருகிறோம் ஒவ்வொரு ஊழியர்கள் மேல இருக்கிற சாபங்கள் மாறட்டும் என்னுடைய ஊழியத்தின் மேல இருக்கிற சாபம் மாறட்டும் ஒவ்வொரு விசுவாசிகள் குடும்பத்தின் மேல இருக்கிற சாபங்கள் மாறட்டும் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இருக்கிற சாபங்கள் மாறட்டும் ஓரமிக்க சந்தனை கரமையா திரேக்கரமே கவாலா கலாம் எந்த குடும்பத்தில் எந்த சாபம் இருந்தாலும் ஏ சு நாமத்தில் ஏசுவின் ரத்தத்தினால் மாற்று அபிஷேகத்தினால் மாற்றோம் திருமையாய் மாற்று அலேலுயா அலேலுயா சாபத்தை மாற்றும் ரத்தின அபிேகத்தின <mahye> <mahyur> <mahyur> <mahyur> <mahyur Jenna> உடைக்காது சாபம் ஒரு முத்திரை மாதிரி அடிச்சு ஒருத்தேதனை தாக்குதல் அந்த முத்திரையை யார்தான் உடைக்க முடியும் முத்திரையை உடைக்க முடியாம யார் அழுதா அதை பார்த்துட்டு இருந்தா அழுதானா ஐயோ முத்திரையை உடைக்க ஆளு முத்திரையை ஒருத்தர் உடைக்கிறதுக்கு என்ன செய்ய நம்ம ஜபம் வந்து முத்திரையை உடைக்கணும் அந்த சாபத்தின் கட்ட சங் அதாவது ஒரு புக்கில் போட்டோம் சாபம் வந்து ஒரு கயிறு கட்டுல அது என்னது சங்கிலி கயிறை வந்து ரொம்ப ஈஸி சங்கிலி கொஞ்சம் கடினம் அது சாபத்தின் சங்கிலியை உடைக்கணும் சரியா போராட்டம் நாமத்தில் தீராபாயா ஹாலோயா ஹாலோயா ஏசுமி நாமத்தினால கத்தாவே நாங்கள் கைகளை ஏறக்கிறோம் நாமத்திலே சாபங்களை மாற்ற அலுயா அலுயா சாத்தே கத்தி ஜெய் சலா ஜெய் சலா ஜெய் சலா ஜெய் சலா ஜெய் சலா ஜெய் சலா ஜெய் சலா ஜெய் சலா ஜெய் ஆமேன் ஆமேன் அடுத்ததாக வியாதி இந்த சேத்து பிரதர் அப்பா சொகவீழமா இருக்கார் வீட்டுக்கு வந்துட்டாரன்னு தெரில அவருக்கு வந்து தொண்டையில் பாதிப்பு ஏதோ சதம் மாதிரி வளர்ந்து பயங்கர கஷ்டப்படுறார் திரியின்னு சுயநினைவுலாம் போயிடுச்சு அவருக்கு திருப்பி கொஞ்சம் திரும்ப வந்துச்சு எப்படி வியாதி ஒரு போராட்டம் அடுத்து நம்ம ஸ்டேஷன் மாஸ்டர் மாணவி இன்னும் நினைச்சது அவங்களுக்கு அந்த மருந்து கொடுத்தா அதனுடைய கொடுத்தா ஒரு எத்தனையோ மணி நேரம் அந்த பெயின் நினசையும் பெயின் கில்லர் மாதிரி அந்த வேதனை தெரியாது ஆனால் இவங்களுக்கு அதை கொடுத்தா ஆறு மணி நேரம் தாக்குப்பிடிக்கணுன்னா ரெண்டு மணி நேரம் கூட நினைச்ச மாட்டேங்க அந்த வேதனை தாக்குப்பிடிக்க முடியல அவங்களுக்கு அந்த அளவு அந்த உடம்பு ஃபுல்லுஸும் இப்போ மருந்தில் தான் ஓடிட்டுருக்கு முழுவதும் அது ஒரு பயங்கர கொடூரமானது அது நிமித்தம் பாருங்கள் அந்த பிள்ளைய வேறு வழியே இல்லாமல் அவசரமாக இவங்களுக்கு ஏதாவது ஆகிடுமோ அதுக்குள்ளே கல்யாணத்தை கட்டி பார்க்கணுன்ட்டு வேக அதுக்கு ஒரு அவசரமான ஒரு கல்யாணம் நம்ம வந்து குறையாக சொல்லக்கூடாது அந்த சூழ்நிலை அவங்களை அப்படி என்ன செய்யுது தள்ளுது அதனால் நம்ம ஜெவம் பண்ணும் உபதேசமே தெய்வீக சுகம் இதில் நிற்கும்போது அவங்களுக்கு பயங்கர போராட்டங்கள் வரும் பொழுது வேதனையை சகிக்க முடியாமல் அந்த ஜனம் என்ன செய்யுது ஏதாவது ஒரு பகுதியில் போகுது அதனால் இந்த வியாதியாய் பலவீனமாய் சுகவீனமாக இருக்கிற ரொம்ப பேர் உண்டு ஒரு சிலருக்கு வியாதி சரீரத்தில் எவ்வளோ வியாதி இருக்குது அதனால அது அது வார்டுக்கு என்ன செய்றாங்க அதை ஒரு சைடில் வச்சுட்டு இவங்க ஒரு சைடில் வாழ்க்கையில் வேலைக்கு போகிறாங்க வேலை செய்கிறாங்க வீட்டு வேலை பார்க்குறாங்க தொழிலுக்கு போகிறாங்க குடும்பத்தை நடத்துகிறாங்க எப்படியும் போயிட்டே இருக்காங்க இந்த உபதேசத்தை கெட்டு கெட்டு எப்படியோ கத்தர் விட்டு போனால் போதுன்னு அவங்க வர்றாங்க அதனால் நம்முடைய சபையில் யாரெல்லாம் வியாதியாய் பலவீனமாய் எல்லாருக்கும் ஆரோக்கியத்தை வரப்பணும் ஆரோக்கியத்தை வரப்பையும் கத்தர் கட்டளை எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க அருள் செய்யும்